அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரம் தொழுவிக்கும் நான் தொழுகையை அப்போது குழந்தையின் அழு நான் கேட்கிறேன் எனக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதனால் தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகிறேன் இதை அனசியல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்